முந்தூத்தனஞ்சு முயற்சி தரைத்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்து சந்த முருகோரம் சோழ ஜோல் மயோம் பொருளால் குருகூரன் மாறன் பேர் கூறு முயற்சி சுமந்தொழுந்து முந்தூற்ற நஞ்சே இயற்று வாயம் ஒடுனி கூடே அயப்புடையனாவின் தொடகிழவி உள்பதிவோம் narpuvay puveen avannan pugal ayath samandharende mandottananje yatcha vay emadane kori ayappudayanavin todagilavi ulpodivom narpuvay puveen avannan pugal alvam palepaa pugadaham paliyo கழ்வோம் மதிப்போம் மதியோம் நிகழோம் செங்கள்மாள் செங்கண்மாள் சீரல் நீ தீ வினையோம் எங்கள்மாள் கண்டாயுவே நல்ல இவயன் தீய இவயன் இவயறிவரேவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கி ஒன்னா செயற்பலில் மிகுபுகழியாவரே பெண்ணாயற்ற நெல் மிகுபுகழ்சோதி கண்ணன் கடல் புறையும் சீல பெருஞ்சோதி கெண்ணெஞ்சாள் வெத்து தாயினியே பிறப்பித்த மற்ற யாராவம் நீ பேச எத்தையோ மாய மாமாயளை மாய முலவாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி நெரு காட்டு நீக்குதியோ நண்பால் கருமா முருமே காட்டி தியோ ஏனால் அறியோமை என் செய்வான் நீ நாய் யாயின் செய்தால் என்பதோம் யாமே அறிவிநாயோகம் சேம் என் நஞ்சினார்த்தே அணுக்கராய்ச்சார்ந்தொழிந்தாள் செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா நின் பாத தருகு அருகம் சுபரும் அன்ப பெருகு மிக மிதுவன் பேசலாம் பண்புடயிர் பாரளந்தீர் பாவியம் கண்காஹன் வரிய நுண்புடயிர் நும் மனுமாக்குமக்கடியோ மன்னுராத்தன் மாலார்த்தமக்கவர் ராம் சார் வரியராணா தமக்கெனியாதானு நெஞ்சே அவர் திறத்தேயாதானும் சிந்தித்திரு இருநால்வர் ஈரந்தன் மேலொருவர் எட்டோடொரு நாள்வர் ஒருவர் அல்ல திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏ பாவம் நன் நெஞ்சே நாம மிக வல்லறக்கனின்ுிராய் வாழா பகை வலிதல் நின் வலியே வாழாத பாருணி வாணும் நீ காலும் நீ தீயும் நீ நேரும் நீயாய் நின் அணி அண்ணா துயரில் வேள்விப்பான் நின் போயென்று சொல்லியம்போ நஞ்சே நீ என்னும் காழ்த்து பதே கை கொள்ளாய் கண்ணந்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு இழக்கொடுமாறுகளே அடியார் வேண்ட இழக்கவும் காண்டும் இரவ இடப் பொண்டே மாற்ாகிலும் யான் வேண்ட என் கண்கள் தம்மால் காட்டும் மே நிச்சாயால் கரியானாய் உள்ளாராயின்கே முனை கொடுத்தபோன் சுவைத்து ஓன் அறிந்தறிந்தும் தீவினையாம் பாம்பார்வாய் கை நீட்டல் பார்த்தி பார்த்தோர் எதிரி தான் படுதுயரம் பேர்த்தோட பீழறிவான் பேச்செல்ல ஆர்த்தோதம் தம்மே நீ தாழ்்தடவத்தாகம் கிட தம்முடைய செம்மேனு கண் வளர்வார் சி சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமனாக பேராளார் வாரப்புனியொண்டுமிண்ட பூமி நீரேற்பரிதே சொல்லுணி யாவறிய சோந்து தோண்டடியாறு வேண்டினக்கால் தோண்டாடுவிட்டால வாழ்ந்துடுவர் பெண்ணும் தம்பாய் திரவாந்தெங்கும் வாழ்வழகல் போலற கண் வன் தலைகள் தாமிடிய தாழ் வரவில்லேந்தினார்தம்பா பொண்டால அத்தழம்பு தானில பல்லொரு வயல்லாம் படர்வே தவிர்த்தாக உன் தொல்லொரு வையார் அறிவார் சொல்லு தொல்லை கொராய எல்லை சோதறியான் நெஞ்சமே எல் பகல போடு தொல்லை கண் மாஹத்தானை கெல்லாக போரை வரைய காத்தானைக் காண்டுகில கை கொண்டப்படுமன்னே நாகம் பேச ஞானி உருவாக் கொண்டு உலகம் நீர தசீராக திருவாகம் தீண்டித்து சென்று அங்கு வென்னரகில் நஞ்சாளிட கொண்ட அண்ணங்கு பாரொருவம் பார்வளை தண்ணீரொருவம் கண் புதய காரொருவம் தான் நிமித்தகால் ஆறு புறத்திருந்து கத்துபராமினாள் மாலார் குடி புகுந்தாரின் ிருக்குமிடம் காணாதிழைத்து இழப்பாய் இழையாப்பாய் நஞ்சமே சொன்னேன் இழைக்கணமந்தமர்கள் பத்தி இழைப்பை தந்து மோதாமல் நல்குவான் நல்காப்பான் தாய் தந்தை உயிர்க்கும் தான் தானே தனித்தோன்னல் தன்னலப்பன் இல்லாதான் தானே பிறர் கட்கம் தற்றோ நலே இலக்கில் பார்க்கிழ் மேலா மீண்டமைப்பானால் அழைக்கில் பார்பாரின் மேலாறான மாதானம் செய்ய அகலிடத்தயாராய்ந்தே அதி திருத்தலாவதே தாறு மன தலை வன் துன்பத்தை மாத்தினேன் vaanori naalaalavan kannanaalyaan yaanam annanja isaantha rendam balvinagakkaanam alayam puga kadivaa vaanori irulannaamaa meeni yem iraayaa haaru tanda arulennum tandaal adith adiyaal padigadaandham utto adaanne helmudiyaal Visham Balanda Muddo Vediya haichari kadal kaltaal ni mirttu Sennula kamelaham Arikila mahal ni alanda vannu Annenam kankanem Aadiyan karuruvam Ennenam kana dirippadive Ennenam katkannahal Kanada avuruvay nanjanna mutkannal kaane unarndu unaravar varke eliyaneshave enaram thudhayalangalanda unarattanaakkaleyar evvalavar avvalavaranaal enakkaleyanemberamaaninge engalabandaval petteruthal என்னுடைய சங்கன்மால் சேர்க்கும் சிறு சொல்ல அங்கே மடி அடக்கி நிற்பதனில் வல்வினையாம் மீண்டடியெடுப்பதன் அழகு அழகு மறிவோமாய் வல்வி நயம் தேற்பான் நிழலு மடிதாறுமானோ உழல குடங்கள் தலைமீதெடுத்து கொண்டாடி அண்ண தடஙங்கடல மேயார் தமக்கு தமக்கடிம வேவார் தாமோதரனார் தமக்கு அடிம செய்யாது என்னும் தாம் செய்யும் தீ வினைக்கே தாழ் ஒருவர் நெஞ்சினார் யாம் செய்வது விட தீங்கு யாது மன்னரே தன்னுகி யாரானும் நேர்ந்தனு யாதானம் தேருமா செய்யா சுரர்களை நேமியால் பாறுபாராக்கினான் பால் பாலாடி நீ கிடக்கம்பண்பை காம் கேட்டயம் காலாழம் நெஞ்சழையும் கண் சுடலை நீலாழி சோதியாயியாய் தோல்வி நயம்பால்கடியும் நீதியாய் நிறந்து நின்று கிடந்தம் திருடந்தம் ஒன்று மோட்டான் என்ன ஜகலான் பொன்பயரோன் வாய் தகர்ந்து மார்விடந்தான் அன்புடைய அண்ணே அவனாம் இவனாக மற்றும் பரவனாம் அவன் நீராதேவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கு தீர்ந்தாள் அவனே அவனேலு மாமாரறிபுடையார் அவதறிதன்னே நாமே அறிவுடையாம் நன்னஞ்சேமே மதுகரமே தந்தொழாய் மாலாரை வாழ்த்தாம் அதுகரமே அன்பாலமை இமக்கம்பொடருண்டே ஆராயில் நஞ்சே இமக்கம்பொடரும் இடைச்சி குமச்சிறங்க பேசியாயினும் இந்து துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழக்க முயன்றோமா நஞ்சமே பேசாய் துாயி மாறுவன் தன்னை அழைத்தொருகால் போயுபகாரம் பொழிய கொள்ளாது அவன் புகழே வாயுபகாரம் கொண்ட வாய்ப்பு வாய்ப்போ விருபப்ப மற்றெல்லைவானஞ்சே போய்போய் வன்னரகில் போவிய பாலவே தாய் உயிர்களாய்பாலுண்டு அவள் உயிரமாய்த்தானை வாழ்த்து வலி வலியமனினந்து வந்ததேர்ந்த மல்லர் வலியமுடிய வாங்க வலியானின் பொன்னாழிக் கையால் புடைத்திடுது கீழாது பன்னாளும் நிற்கமே பாரொண்டான் பாருமிண்டான் பாரிடந்தான் பாரலந்தான் பாரிடமுன் படைத்தான் என்பாரிடமாவான தானானால் ஆரிடமே மற்றொரு வர்க்காவான் புகாவால் அவை நபயமனி நான் தே வந்த சுரற் பாலே நபய நலிர் வைப்பாக தன்னை வயல் மனத்துயர வைத்திருந்து வாழ்த்தாதார் கொண்ட மனத்துயரை மாகை மக சேர்ந்த நன்னஞ்சம் நாவுடய வாயம் நிகவாய்ந்து வீடாவெனின் வாய்ந்து மாலை தாம் வாழ்த்தாதிர பரிதுவண்ணு மேல்தாம் செய்யும் வினை வினயா தரமுயலும் எம்ஐ அஞ்சு யான் சிறிதளவும் செல்ல நினயாது வாசகத்தாளே தினேன் வானோர் தொழுதிரங்கும் நாயகத்தான் பொன்னாடி கல் நாள்கோரும் கோற்றாவே நாளுங்கோட நீருபன் செங்கன் வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு நீகதியான் நெஞ்ச நினை நினைத்திரஞ்சமானிடவர் நினைச்சிடவும் வேண்டானி நேரே நினைத்திரஞ்ச எவ்வளவர் எவ்விடத்தோர்மாலே அதுதான் இவ்வளவு முண்டாயமாக்கியமாக வெண்ணாட்டுக்கு ও যাবা দাম বেটাই আমায় তিরন্দ মহরনেয় আমারে আমায় পলেন দাম এন্ডোলি কারণমা vengo to reuldane konnane manat kondu kondal tanmal bharadan magadaldan goreruldan வண்டரா போவைதான் மா தாண்டனால் காரூருவம் காந்தோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவன் எம்மை பிரிந்து பிறந்தொன்னா காதே தம்முடைய பின்னே தெரிந்துழலும் சிந்தனையார் தம்மை புரிந்தொருகால் ஆவாயங்கார் அந்த வளிரே கொள் மாவாய் பிளந்தார் மணம் மணமாழ மாறவர் வன்பொறம்பர் ரம்மை சினமாழ்வித்தோரிடத்தே சேர்த்தே குணமேய தந்துழாயடியை தான்காணு மகுதன்னு வந்துழாம் சீரார்க்கு மாண்பு ஆண்பாவே தஞ்சான் மண் நிறந்தான் மாயவள் நஞ்சொன் பாவே தொண்டான் அதுவோருவான்பான் கண்ணவா மற்றொன்னு காணூரா சீர்பரவா சுன்னவாய் தானுரிமோ ஒன்று ஒன்னொன்னண்மான் யானுரைப்பது உன்னடியாக செயவனன் எருத்தினேன் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மத்தினிதோ நீ அவர்க்கு வைகுந்தமென் அருளும் வாணோ மறிகடலோ மாறுதமோ தீயகமோ காணோ வருங்கம் கண்டிலமா கண்ணுயரத்தாமெறிந்து காயுதித்தாறு தாழ்வணிந்தோம் வந்து வரையாவாக மருங்கு அருங்கோட மாடம் மணிநாகணையார் மருங்கே வரபரிய காணலாம் எப்பொழுதும் உள்ளால் மனக்கவலை தீர்ப்பார் வரவு வரவாரண் நில்லையால் வாழ்வினிதால் எல்ல ஒருவார் ஒருவன் புகாவே மாய வருதாம் செயவருதாம் அந்நுலகம் மாயவர் தாம் காட்டும் வழித்தங்க பல் விஞ்சே தழி கொண்டு போற முனந்தன்னை தெங்கும் தாழ்விடங்கள் பத்தி புலால் வெள்ளம் தானுகல வாழ்வடங்கமார் விடந்த மாலே படிச்சோரி மாற்றேல் இனி உணது பாலே போல் சேரில் பழைய தொழிந்தேலால் பிறப்பின் மபத்து அடி கீழ் குத்தே வளன்னு மயான் வேண்டும் மாடு மாடே வரப்பெரு பராமன்னே பல்வி நாய்க்காடானு மாடான கை கொள்ளான்டே போய் பேரோதம் சிந்து திரை கண் வளரும் பெறாளன் பெரோத சிந்தே காப்பெந்து பெrndன்னாக்காரே பென்னில் பாயினில்லப்பாய் ஏந்துளாய் மாயனாயே எண்ணंजे தேrndெங்கின் tollema vennaragil சேராமல் காப்பதற்கு இல்லான் மத்தோர் இரை இரை மூரான் சேவடிமேல் மண்ணலந்த வரைமுறையால் வானூடி முறைமுறையின் திலகுளித்தாலே தாழ்வி செம்பின் மீதிலகித்தான் கிடக்கும் ஏன் எண்ணம் கம்பெல் வெறி எண்ணம் வெள்ளிவை வான் என்னம் கெடிலாவான் குடைக்கு நானூறு மணி நிமிர்ந்து மண் அளந்தான் நங்கள் பிணிகாம்பெருமறிந்தபின் வென்றிரந்தொண்டல் பெர்ந்தும் போய் வந்திர கண்வந்தவாயிமத்தை திருச் செய்யநியான் தீயறக்கி மூக்கும் பராக ஒரு மூன்று போதே மேலன்னை தானை புள்ளின் வாய் கீண்டானையே அமரர் கைதான் தொழாவே கலந்து கலந்த நலையும் கடந்து யரணஞ்சே மலங்க வடித்து மடிப்பா இளங்கள் போய் தொல் சவனை, நாரணனை மாதவனை சொல்லை பொழுதும் சூட்டு கோட்டாய நேமியார் தொல்லரக்கனின் நுயிராய் மாற்றே துயரிடைத்தமாயவனை தவறி கொண்ட தன் துழாய் வேதியனை நெஞ்சே அரிகண்டாய் சொன்னேனது அதுவான் நே அங்க மருளகோ வேண்டே அதேவர் parallel ஆயنه அதே வேந்தமன் எண்ணே ஆழ்வநெனனும் கோடு வாடநெஞ்ச கண்ணந்தால் வால்துவதே கல் கலம் கனகடல பைகோந்தவானார பொல்லன்னேந்தனகல் ஏபாவ வெள்ளேடியா அன்னிரங்கரியான் உளபுகந்து நீங்கான் அடியனதுள்ள தகாம் சிவந்த கண்ணினராய் பல்வி நயராவார் முகம் ஜிதவராமண்ணே முக்கேந்தெருமால் சீர்கடலையுள் பொதிந்த சிந்தனையே தன்னை ஆர்கடலாம் செவ்வே அடர்த்து பொன்முடியானை ஆயிரம் பேரானை சுடர்கள் சுடரா மாதாபிதுவாக வைத்தேன் எனதுள்ள யாதாகில் யாதே இனி நின் பெருமை யானுரைப்பதே தனி நின் சார்பிலாமூர்த்தே நீரகத்துளவு செஞ்சடையானத்தான் நான்கு முகத்தான் நின்ந்தி முதலாம் திருமுருவம் மோன் நண்பர் ஒன்ற முதலாக ஒன்றக்கம் அன்பர் முதல்வாணிகரிலுகாருவா நின்னகத்ததன்னே புகாரிலகு தாமரைபுவயம் காய நீளமும் போக்கின்ற kaavi malarannam kaandare kaavi enmellaavi mei migave porikkam avva vayallam piraanurve enne andra marunaal odiya mayaniraandaal ponnu mirangaru kattaa ponnu kudayaga aagaatha govalanaar புடைதான் நெஞ்ச புடையான் பெரித புவிகத்த நீ என் வழி புகுந்து என் உள்ளார் நீ யான் பெரிய என்பதனையார் அறிவாகார் உன் பருகு நேமியாயொள்ளு உள்ள படலம் வெள்ள விழ தொன்னொற்ற உள்ள உலகளவு யானும் உலனாவனென்களோ உலகளந்த மூர்த்தி உரை இறக்கிளோர் சொற்றத்தார் உற்றாரென்றே கடல் கிடந்த எந்த பெல்லாம் நின் மத்திலே கண்டாய் எனதுயிர்க்கோர் சொல் நண்ணியாகும் துணை நாள் பெருங்கிழாயம் தொல்குளமம் என் சொத்தினுடைத்தாம சாரண்ே ஓவாத சந்தே. உன் உன்னாட்டு அஞ்சுமே பின்னாட்டை ஒன்றாக மெச்சுமே பன்னாட்டிலாகி எவ்விழைத்தானாலும் ாய பேராயர் காளாகம் பிறப்பு பிற பிறப்பு மோப்பு பிணி துறந்து பெண்ணும் இறக்கவும் என்புடை தாமே இறப்பெல்லாம் கேதமே என் நல்லால் என்னவனே மண் அளந்தான் பாதமே ஏத்தாப்பகிராவன் பருவம் பாவியாது எம்மைகள் செய்து இருபொழுது மாழ்வா தொழும் வரிவறு சேர்க்கும் துணையில் அறிந்தோரார் செழும் பறவை மேயார் தெரிந்துணர்வன் நின்மையால் தீவி நாயன் வாழாயிருந்தொழிந்தேன் கீழ்நாள்களெல்லாம் அறந்தொருவினம் ஆனை அண்ணான் பின் ஆழியங்க அம்மா ஏத்தாதய்த்துப்பாய் நெஞ்சமே சொன்னேன் உயப்போம் நெறியுதுவே கண்டாயற்பால வல்லவே செய்கிருதி நெஞ்சமே அஞ்சினேன் மல்லறினால் ஒவ்வினவாழ்த்து அவன் அடியோ புனந்து நின் தலையை தாட்டு இருகை கோப்பெண்ணால் கோப்பாது பாட்டவி எங்கு தாயென் அவனை ஏத்தாதன் நெங்கமே தங்கத்தானா மேலும் தங்கு எங்கா முயற்சியவாய் தாழ்விஜம்பெண் மேஜு பாய்ந்து எங்க புக்கத்தவம் செய்தோதன் நம்பால் வேலவாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன் வாழ் நன்னிறங்கொள்கலந்த மேனியான் கை கலந்த வாடியான் பார் கலந்த வல்வயிற்றான் பாம்பனயா சீர் கலந்த சொல் இணைந்து போக்காரே சொல்வினையினாள் துயரை போக்கு வறு போது பார் கலந்த மேனியான் கை கலந்த ஆடியான் பார் கலந்த வல்வயிற்றான் பாம்பனயா சீர் கலந்த சொல்லினைந்து போக்காரே சொல்வினையினாள் துயரை எண்ணினைந்து போக்கு வறுப்போது எப்பாடம் என்ன yena charadhinennala <speaking> yapparame ir <in foreign> sollananje eppodem <speaking in> kaigalalane <language> miyan nammel vinai kadivaan moygalale etta moyal yapparamenena yena charadhinennala yappodam idersa nanje yappodam kai galala neemiyan nammel vinayagadiwan moigalaletta muy muya muyathasamandare mandottananje yachvai ammudane kodu nayappudayanaven todhilave பொ நற்போவைப் போவேன் நவன் நண்புகள்